ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் தற்சமயம் நரகச்சதுர்தசி புண்ணியகாலம் அதாவது தீபாவளி பண்டிகை வருதுப்போ இந்த தீபாவளி பண்டிகையினுடைய விசேஷங்களை இந்த ரெண்டு நாள் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பண்டிகை நிறையா நமக்கு பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பண்டிகைகளை காட்டிலும் தீபாவளி பண்டிகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி அதற்கு காரணங்கள் நிறையா சொல்லப்படுறது முக்கியமான காரணம் என்னென்னா பகவான் த்ரிவிக்ரமாவதாரம் பண்ணின தினம் இந்த நரக சதுர்தசி தினத்துக்கு முதல் நாள் த்ரயோதி தினம் அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது ஆஸ்வினாசித்தே பட்சே திரையோதிகுஷு கிரமாத் பாதை ஸ்ரீபிர்விஷ்ணு அகிரகீத்து புவனத்திரயம் இந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணின தினம் இந்த திரையோதி புண்ணியகாலம் சின்னபிரம்மச்சாரி குழந்தையாக பகவான் அவதாரம் பண்ணி மகாபலிச்சக்கரவர்த்தி கிட்ட இருந்து மூன்று லோகங்களையும் தானமாக வாங்கிறார் அப்படி வாங்கி ஒரு காலை அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரசில் வச்சு சர்வ சொத்தையும் பகவான் தானமாக வாங்கிட்டார் அதை பார்த்துட்டு அசந்து போயிட்டான் மகாபலி படார்னு பகவானுடைய காலில் விழுந்து எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்குறான் பகவான்கிட்ட அப்போது பகவான் சொல்கிறார் வரம் யாச்சைய பத்திரந்தே எத்யன் மனசி வர்த்தத்தே என்ன வரம் கேட்குறே சொல்லு என்ன நினைக்கிறேன் மனசில் சொல்லு நான் அந்த வரத்தை தரேன் அப்படின்னார் பகவான் அவன் சொன்னான் எனக்கு என்ன நான் வரம் கேட்குறேன்னா எனக்குன்னு நான் கேட்கலை ஏன்னால் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டேலே நீங்கள் ஒரு பாதத்தை என்னுடைய சிரசில் வச்சு என்ன வரம் அடையணுமோ அவ்வளவையும் எனக்கு கொடுத்துட்டேன் ஆத்மார்த்தே நச்ச யாச்சேகம் சர்வம் தத்தம் எனக்கு என்ன தேவையோ அவளவையும் நான் அடைஞ்சாச்சு எனக்காக நான் வரம் கேட்கல லோகார்த்தம் யாச்சயுஷ்யாமி சக்தஸ்ச்சே தேஹிமே பிரபோ லோகத்துக்காக நான் யாச்சனம் பண்ணுறேன் வரம் கேட்குறேன் அது கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நெச்சையலானால் எனக்கு அந்த வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன் காரணம் என்னென்னா ராஜா ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னா தான் பேசது தான் கேட்கறது தான் பார்க்கறது தான் நினைக்கிறது அவ்வளவும் தேசத்துக்குன்னு இருக்கணும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும்னு இருக்கப்படாது அப்படிங்கிறதுனால அவன் கேட்குறான் லோக்கத்துக்காக நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் தானமாக வாங்கின இன்றைய தினத்தில் ஜனங்கள் பண்டிகையாக கொண்டாடும் எப்படி பண்டிகை கொண்டாடுறது இந்த திரையோதில அப்படின்னா மத்ராஜே தீபதானம் ஏ பூவி குற்த்தி மாணவா தஷாங்கிருகே தவேயம் ஸ்ரீ சதா திஷ்டு சுஸ்திரா இந்த திரையோதி சதுர்தி அமாவாஸ்யா இந்த மூன்று தினங்கள்லேயும் பகவான் திரிவிக்ரமாவதாரமாகவே இருக்க இந்த மூன்று தினங்கள்லேயும் யார் தீபம் ஏற்றி வைக்கிறாளோ அதேபோல் தீபம் ஏற்றி தானம் பண்ணுறாலோ அவர்களுக்கு கஷ்டங்கிறதே இருக்கப்படாது அனைத்து சுகங்களும் அவர்கள் அடையணும் மேலும் நீங்கள் எனக்கு என்ன வரமாக கொடுக்கணும் அப்படின்னா தேஷாம் கிரகே தவேயம் ஸ்ரீஹி சதாதிஷ்டது சுஸ்திரா உங்களுடைய லக்ஷ்மியானது லக்ஷ்மியானவள் ஸ்திரமாக வாசம் பண்ணணும் இந்த இந்த தீப தானம் பண்ணுற கிரகத்தில் சுஸ்திரா அந்த இடத்த விட்டு நகரவே விடாது அங்கேயே வாசம் பண்ணணும் அப்படி எனக்கு வரம் கொடுக்கணும்னு வரமாக கேட்குறான் மகாபலி அந்த வரத்தை அப்படியே பகவான் கொடுக்கறார் ஆகையினால இந்த திரையோதசி புண்ணியகாலத்தில் தீபம் ஏற்றி வைக்கிறது எங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத புராணம் நமக்கு காண்பிக்கிறது தோஷசமய தீபான் ததா மனோரமானுஷிவா மட்டும் பனோஷு பிரத்தோனு மந்தராசு விவித்தசு ஹிலாசு விணுசிவன் இவரு ஹாசோவிலது மி பவனங்களில் மண்டபங்கள்ல தோப்புகள் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காளி மனை கிணத்தடி கொளத்தங்கரை நதிக்கரை யானை பசுக்கள் குதிரை இவைகள்லாம் கட்ட கட்டக்கூடிய கொட்டகைகளில் இங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கிறது ஏன் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா மகாலயபட்சம் முடியறது முடிஞ்சிருக்குப்போ இந்த மகாலயபக்ஷத்துக்கு முன்னாடி யமன் பித்ருலோகங்கள் பித்ருலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய பிதற்கள் யமலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஜீவர்கள் நரகத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஜீவர்கள் அத்தனை பேரையும் இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார் யமன் எதற்குன்னா இந்த பித்ருலோகம் நரகம் இவைகள்லாம் சாஸ்வதம் கிடையாது நிரந்தரமாக பித்ருலோகத்தில் பித்தர்கள் இருப்பாளா அப்படின்னா இருக்க மாட்டாள் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி புண்ணியம் தீர்ற வரைக்கும் பித்ருலோகத்தில் வாசம் பண்ணுவா அந்த புண்ணியம் தீர்ற சமயத்தில் திரும்பவும் இந்த லோகத்துக்கு தான் வந்தாகணும் இவர்களுக்கு சாஸ்வதமான ஒரு லோகம்னா பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகத்தை இவர்கள் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு எமன் அத்தனை பேரையும் இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார் எமன் அவர்கள் வர்ற பட்சம்தான் மகாலய பட்சம்னு நாம் இங்கே செய்கிறோம் மகாலய பட்சம் பதினஞ்சு நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறது அதாவது பதினாறு நாளைக்கு தர்ப்பணம் பண்ணணும் இந்த தர்ப்பணம் இல்லாமல் சக்ரன் மகாலயம்னு ஒரு நாளைக்கு அன்னரூபமாகவோ ஹிரண்ய ரூபமாகவோ ஒரு ஸ்ராத்தம் பண்ணணும் அது எதற்குன்னா இது மாதிரி யமலோகத்திலிருந்து நரக்கங்கள்லேருந்து பித்லோகத்திலிருந்து வந்த ஜீவர்கள் பித்திருக்களை உத்தேசித்து நாம் செய்கிறோம் அதையினால்தான் ஜாத்திகள் அத்தனை பேருக்கும் காரணி கால்னு அத்தனை பேருக்கும் சேர்த்து நாம் பண்ணுறோம் அந்த சிரத்தத்தை அதை வாங்கிட்டு நம்முடைய பித்திருக்கள் இங்கேயே வாசம் பண்ணுறா எது வரைக்கும் அப்படின்னா ஆவரிஷ்டிக தரிசனாத் கார்த்திகை தீபம் வரைக்கும் இங்கேயே வாசம் பண்ணுறா ஆகையினால்தான் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாளைக்கு மோட்ச தீபம்னு நாம் ஏற்றுகிறோம் அதற்கப்புறம் தான் பித்திருக்கள் கிளம்பி போகிறான் அதிலே இந்த நரக்கத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்கள் பிரேத்த லோகத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சத்கத்தியை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த நரக்கச்சதுர்தசி புண்ணிக்காலத்தை உத்தேசித்து தீபம் ஏற்றுறது இந்த கிணத்தடி அங்கெல்லாம் தான் பிரேத்தங்கள் வாசம் பண்ணக்கூடிய இடம் பூட்டியிருக்கிற வீடு பழடைஞ்ச வீடு தோப்புகள் குளத்தங்கரை மாட்டு கொட்டகை குதர கொட்டகை யானை கொட்டகை இங்கே வாசம் பண்ணுவா ஜீவர்கள் அவர்களுடைய திருப்திக்கு அங்கங்கே தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த மூன்று நாளைக்குமே ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சு மூன்று நாளைக்கும் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டணும் அதற்குத்தான் கம்பிமதாப்புன்னு ஏத்துறோம் வெளிச்சத்தை காட்டுறது துலாசம்ஸ்தே சஹசிராம்சவு பிரதோஷே பூத தரிசையோகோ உல்காஹஸ்தான் நராக் குறியுகூ பிதாம் மார்க்கதர்சனம் இந்த பிரதோஷ சமயத்தில் அந்த கம்பி மதாப்பை ஏற்றி காண்பிக்கிறது மேலே எதற்குன்னா அவர்களுக்கு வழிகாட்டணும் வழிகாட்டுறதாக அமையிறது இந்த கம்பி மதாப்பை ஏற்றுறதுன்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது இவைகள்லாம் திரையோதசி அன்னிக்கு பண்ணணும் மறுநாளைக்கு தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்